கோவத்திலே பிரியாத்திலே ஒருமுறை கடமையாக கூடிய பரவாயில்ல அஞ்சு நாள் செய்யக்கூடிய கடமைக்கு தான் யாருமே அடியு முகத்துக்கு போட்டுக் கொள்வது கைக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும் அரபு வார்த்தைகள் போலம் இப்படிப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் இது போல இந்த ரமணா காலத்திலையும் ஏழைய காலங்கள்லயும் நிச்சயமாக புலங்கப்படக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தான் ஒன்று தக்வா அடுத்தது பத்வா ஒன்று தக்வா ஒன்று பத்வா தக்வாவுடைய போர்டரை நீரினா மாற்றமாக மாறிடும் நீரினா அது சரியா நினைக்கிறதாக மாறிடும் புரியுதா சக்வா அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது வரா ஒரு விஷயத்தில மனித வாழ்க்கையில வர வேண்டிய சரியத்தில் முக்கியமான வார்த்தை ஒவ்வொரு சைக்கிள் செய்தது உள்ளத்தின் பக்கம் சைக்கிள் செய்த பெண்மணி இந்த பெண்மணியை மூணு பேர் திருமணம் செஞ்சா மூணு பேரும் சகிதானது அப்துல்லா அவரும் சகிதானார் அவர்களும் சகிதானார்கள் சகிதான் வாழ்க்கை பார்க்கும் பொழுது அந்த பெண் சொன்னா என்ன முடிச்ச மூணு பேரும் சகிதாட்டாங்க நீங்கள முடிச்சு கிடைச்சா நீங்க பயமரிக்க இந்த ஆத்தா என்ற பெண்மணி திருமணத்தில் நடித்த கஸ்தூரி வந்தது எல்லாது அத கையால் எடுத்து நிறுத்து கொடுக்கணும் நீங்க எனக்கு வர புரியல Tidak ada apa-apa? எ மணிக்கு ஒரு புத்தகத்தில் அடுத்த கட்டத்தில் மூத்தாங்க பாலம் இப்ப அந்த சஹாபி அப்படியே எதிர்த்து அரசு அளிக்கிறது போல மலைக்கு தோழர்களை செய்தாராம் அறிஞ்சு போட்டாராம் என்று இந்த கிட்ட வந்திருக்கு நான் அதை சேவ காலத்துல எனக்கு இந்த அது படிக்க ஞாபகம் வந்துச்சு அதுக்குள்ளது என்னது அவன் ஒரு சைடு தான் சொன்ன காதிரி சொல்லிருக்கிறது இந்த செய்தி கேள்விப்பட்ட ஆத்திரம் இருக்கும் நான் ஒரு பத்துவா ஒன்று தந்தேன் அத யாருக்கும் கொடுக்காத பத்துவா மூத்தம் குடிங்க சொல்லுவாங்களா அவன் இதை குடிச்சு நீங்க சுரமாகிட்டீங்க என்ன தெரியுமா சொந்த கஷ்டம் இல்ல அதை மட்டும் சொல்லிட்டான் ஒரு மீராஜ் அஸ்மா அல்லது ஒரு கன்சர் இதுக்கு மறந்துச்சு மறந்துச்சு பாதிக்கணும் இந்த ஹதீஸ்தான் அதுக்கு ஆதாரம் பத்துவச்சுதான் <Sessimus> சட்டப்படைய அடிச்சுட்டு போ பார்க்கறது வரக்கூட மோசின்னு சொல்லுவார் அதோட நோமது இது போர்டர் இருக்குதுன்னா அவன் இதுல வந்து ஆடும்தான் சரியா வாடிதல் மேர நிசலம் அரசு நிமிசலிசனம் எப்பயுமே யாரும் தக்குவான் பேர்ல மார்க்கத்தில் வரந்து மீறி போலே கூப்பிட்டு நம்ப கூப்பிட்டாங்க ஏன் எப்படி செய்றீங்க என்ன விட நீங்க தக்குவாவா நான் தான் என்ன செய்யறேனே மனைவிட இருக்கிறேன் பள்ளி நேம் இருக்கிறேன் உங்களோட பேசிக்கத்தும் இருக்கிறேன் நபியுடைய பண்டை பற்றி பேசும் பொழுது நபியுடைய பண்டை பற்றி உலகம் பேசும்பொழுது சொல்றாங்க நபியுடைய பண்புல ஆனா என்ன தெரியுமா யாரும் துனியாவை பத்தி பேசினா துனியாவை பத்தியும் பேசுவாங்க சாப்பாடை பத்தி பேசினா சாப்பாடை பத்தியும் பேசுவாங்க தீனபத்து பேசினா தீனபத்தியும் அப்பாற்பட்ட மனிதரை போல தக்வாவை உயர்த்தி காட்டிடக்கூடாது அதுக்காக வேண்டிய துனியா பேசம் என்று பள்ளியில் வாசமானது நாங்க வாங்கறாங்க துனியா பத்தி பேசும் ரெண்டு பேரும் உட்காந்து அப்ப இந்த எலெக்ஷன் எதிர்த்து போகுது அந்த அந்த பேச்ச அதுக்குரிய இடம் இருக்குது அப்ப துனியா நமையுடைய பங்கு என்னது ஒரு நோமும் பிரச்சனை இல்லை அது தக்குவா மாசத்துல மூணு நோய் பிடிக்கிறது தக்குவா மாசத்துல பதினோரு நோம் பிடிக்கிறது ஆகப்பெரிய தக்குவா நமதானில் மட்டும்தான் நோம் பிடிக்கிறது இருக்கவே அது கடல நிறைவேற்றணும் நமதால் அல்லாத காலத்தில் நோம்பு பிடிக்கிறது இருக்கவே அது தக்குவா செய்தோம் தக்குவாவுக்கும் தத்துவாவுக்கும் இல்ல நோம் பிடிக்காம இருக்கிறோம் என்று சொன்னா தத்துவாவின் மீது அமல் செய்யறோம் பிடிக்காது தவறு இல்லை பிடிக்கிறது அது தக்குவா எத்தனை பிடிக்கணும் திங்கள் வியாழன் சிலமையில இரண்டு அதனால நான் நோன்புடிக்க போறேன் என்று சொல்லி விருதுக்கு வெள்ளிக்கிழமை நோம்புடிச்சா அது தக்குவா இல்ல பத்துவாங்க அது மரம்பு உயிரிங்க சனி சனிக்கிழமை நோம்புடிக்க வரண்டாங்கிழமை நோம்புடிக்க வரண்டா கிழமை கிழமை ஆனா தொடர்ச்சியாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு வியாழன் வெள்ளி சனி தாராளமாக தக்குவா தான் சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் குரம் அனுவுதுங்க என்ன செஞ்சாரு அரசு அதை விட்டு அப்படியா இருந்தா தக்குவா ஏற பாக்கறீங்க தாது அலி செஞ்சது போல செய்யுங்க அவங்களோட தக்குவா என்னது அவங்க இரவையும் மூணாக பிரிச்சிருந்தாங்க நாட்கள ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க ஒரு நாளைக்கு நோன் பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு நோன் விடுவாங்க செவ்வாய் விடுவாங்க வேலை விடுவாங்க போல சொல்லுங்க எனக்கு தந்ததுனா எடுத்திருந்தா எனக்கு சிரமம் இருக்காது மார்க்கத்துல வரந்து மீறி என்ன நீரி கஷ்டத்தை தனக்கு அப்படிக்குள்ள வானாமல் அதையும் சொல்லுது குரான் சாமாக எல்லாரும் ஒரு இடத்துல கூடு சக்தியும் இறைச்சி சாப்பிட மாட்டேன் இறைச்சி சாப்பிடுங்க அதுக்காக வேண்டி மிகச்சு சாப்பிடாது ஒருவர் சொன்னாரு நான் மெல்லி ஆயிரம் உடுக்க மாட்டேன் நான் கோனியை போலதான் உடுத்துக்கொள்ள ஒருத்தர் சொன்னா நான் திருமணவே செய்ய மாட்டேன் இப்போ இல்ல பக்குவாவும் இல்ல மார்க்கத்துல தக்காவ தாண்டி போனது ஒரு காலம் தான் சமைச்சு கொண்டு போங்க பாயும் அந்த இடத்துல இருக்கிறார் தாண்டி போயிட்டாங்க கலை பாவிக் கொண்டே போகுது என்னன்னு பார்த்தா ஓ ஓ மீனை பார்த்தா மீன் இல்ல போட தாண்டி போயிட்டாங்க சத்வாவுடைய என்ன தாண்டி இந்த போர்டர் நீங்க கவனமாக பார்த்து மீன் பயிரிடத்துல குடிச்சுக்கணும் இப்ப நீங்க போய் கொண்டு இருக்கீங்க இப்ப பயில கலாதான் இப்ப அல்லாடுவதும் இல்ல இதே போல சத்வாவுடைய போர்டரையும் சாண்ட கூடாது சத்வாவுடைய போர்டரையும் சாண்டக்கூடாது சத்வாவுடைய போர்டரை தாண்டினா ஹராத்துல போயிட்டு தக்வாவுடைய போடரை தாண்டினா சரீரத்தை மிக செயல்படக்கூடியவர்களாக மாறுவோம் மத்தியில் இருக்கிறது மறந்த போல பாதிச்சு ஒரு மார்க்காட்டிய முறை பிரகாரம் தந்த வாழ்க்கையில் எடுத்து செயல்படுவது இருக்கிறேன் பாருங்க நோம்புடைய காலம் நோன்புடைய காலத்தில் சகரில் ஒரு பத்துவா இருக்கு தக்குவா இருக்குது ஒரு சத்துவா இருக்குது நோன்பு திறக்கத்தில் ஒரு தக்வா இருக்குது ஒரு பத்துவா இருக்கிறது அடிக்கிறது எல்லாத்தையும் பால பழத்தை போட்டுக்கணும் அந்த ஒரு நிமிஷத்தில் பள்ளி விளக்கிறது இது பத்துவா இது எந்த நாள் இப்படியே செய்யக்கூடாது அட்லீஸ்ட் அஞ்சு ஆறு முடிச்சுட்டு நேரம் வாரதையே ரெண்டு பேனா அறுபதாயிரத்தும் கணவனான தங்கடம் என்னது வந்தா பிளேட்டை தூக்கி அடிச்சிருவாரு எதுக்கு உப்பு கொஞ்சம் கூடிட்டா இப்ப இந்த மனைவிக்குள்ள பத்வா என்னது நோம்ப பிடிச்சிட்டு கொஞ்சம் உப்பெடுத்து கடல் பிரயாணம் செய்யக்கூடிய சாபாக்களுக்கு உதவெடுக்க வேண்டிய நேரத்தா அவங்க எதுல உதவெடுப்பாங்க கடல் தண்ணில தான் என்ன நறுக்கவள் பகார் அரச கடல்யணம் செய்யோம் அந்த நேரத்தில் இந்த முறையில் செய்து கொள்ளலாம் இந்த மனைவி அப்படி ஒன்று ருசி பார்த்துக் கொள்ளலாம் வாய்விட்டது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது சகோதரிகளை தெரியாது ரெண்டு விஷயத்தை நான் விளங்க வைக்கிறேன் ஒன்று தக்வா அடுத்தது பத்வா பத்வாவுடைய போர்டரை தாண்டினா எப்பயுமே ஹராத்துல போயிட்டு தான் போர்டரை மாறினு அது கஷ்டத்துல போய்விடும் கஷ்டப்படுத்துறது அது லேஸ் என்று சொல்லி தன்னுடைய மனைவி ஒன்று செஞ்சு கொண்டு போறதில்லை சில நிற்கிறாங்க மார்க்கம் லேசு தானே அதனால நாங்க செஞ்சிருக்க என்ன முடிஞ்சிடும் நடந்துடுவேன் கொடுங்க நல்ல வர பொருளாதாரே கூடாதா இது மார்க்கத்திலே சாக்குறதால வேற நல்ல பக்குவாரிக்கு எல்லாரும் நேசி நல்ல சுகோடுல சஹர் செய்திட்டு போகிர வேண்டியது லுகர் நல்ல பஜார்ல இருக்க வேண்டியது இஃப्तार செஞ்சுட்டு இஷாக்கு வந்து எல்லாரையும் சேட்பிரறாங்க இப்டியே பொறுசிலரி கிராவர் அவரோட வேலை என்ன தெரியுமா மூணு தொழுகையே பாலாக்கிடுவாங்க அசர் ம غرिब இஷா எ الكريم சிலாகல் இருக்கறான் அவன்னு தொழுகாவை இப்டிதான் அவன் சேர்ந்து வீட்டுல கலைப்புக்காக வீட்டிலே வந்து எல்லாம் ஸ்டொக்கோடு செஞ்சது ஆதாரம் சொல்றது மார்க்கேசா கஷ்டப்படுத்தாது மார்க்கம் இல்ல மார்க்கம் பாதுகாத்துக் கொள்ளுங்க அல்லாடாண்ட உத்தரவு அதையும் குறிப்பாக அசருடைய தொலகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவன் எப்பயுமே நாங்க என்ன முயற்சியோட ரமதானுடைய காலத்துல இன்னும் பல கார்களை நாங்க பேனி இருக்கிறோம் டிவியை பாக்குறது இல்ல வீண் பேச்சு பேசுறது இல்ல சண்டைக்கு போது இல்ல சிக்கல இருக்க பாக்குறது தக்வா கேட்ப மனிதன் தக்வா குறைய குறைய நாவும் வீண் பேச்சு பேசிக்கொண்டே இருக்கும் அதனால எப்பொழுதுமே தக்வால இருக்கோம் சேவை படகுல பத்துவா கேட்டுக்கொள்வோம் மார்க்கத்தில் மார்க்கத்தில் சில நேரத்தில் அமல் செய்வது தான் தக்வாவாக பத்துவா கேட்டு அமல் செய்வாக இல்ல என்று சொன்ன தவறி போயிடுவோம் வாப்ப மௌத்தா போயிட்டாரு ரெண்டு சகோதரிகள் நோய் லய்கிறாங்க ஒரு மகன் தான் இருக்கிறாரு உமா இல்ல பாப்பா சொத்தை வச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு இப்ப மகன் தான் பிஸ்னஸ்ல நல்ல ஓடி ஆடி கொண்டிருக்கிறாரு உள்ளதெல்லாம் வாபத்து ரெண்டு சகோதரிகளுக்கு இத பத்தி ஒன்றுமே தெரியாது இப்ப இவருக்கு மார்க்கமும் பத்துவாவும் தெரியாது தக்குவாவும் தெரியாது இவரு சும்மா ஓடி கொண்டிருக்கிறாரு கணக்க பாக்க எல்லாம் இல்ல மாச மாசம் தலைச்சுமா இருக்கு நான் அவருக்கு கொடுக்குறதானே கொடுக்கிறாரு இப்ப என்ன செய்யறாரு பக்வாவை சரியாக தெரியாத காரணத்தினாலு வராமல போய்கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல என்ன கேட்கணும் உமாவும் இல்லை குடும்பத்தில் வேற யாரும் இல்ல எங்க சொத்தை எப்படி பிரிச்சு கொள்வது முப்பது லட்சம் இருக்குது சொல்லிக் கொடுப்பாரு நீங்க இருபது லட்சத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அஞ்சு லட்சத்தை அவர்களுக்கு மார்க்கத்தில் அவர் என்ன சொல்லிக் கொடுப்பார் உங்களுடைய அறவாசியாக பிரிங்க உங்களுக்கு ரெண்டு பங்களிங்க எடுத்துக்கோங்க ஒரு உதாரணமாக இருபது லட்சம் இருக்குதுன்னு சொன்னா இந்த இருபது லட்சத்துல அஞ்சு லட்சம் ரெண்டு சகோதரிகளுக்கு போகும் பத்து லட்சம் சகோதரருக்கு இருபது லட்சம் இருக்குதுன்னு சொன்னா பத்து லட்சம் சகோதரருக்கு போகும் அஞ்சு லட்சம் சகோதரிகளுக்கு போகும் இப்ப இது பிரிச்சு சகோதரிகளை இருந்தாங்க நீங்க எடுத்துக்கொள்றீங்கடா அல்லது பிஸ்னஸ்ல இப்ப நான் இதை சேர்த்துக்கொள்ளட்டா இதுக்கப்புறம் நான் கணக்கு வேலைக்கு பார்த்தவங்களுக்கு கரெக்டான கேக்குற நேரம் அவங்க சொல்றாங்க சாகசத்தை முடிச்சுக்கொள்வோம் அப்ப இந்த புதுசுட்டா போயிச்சிடணும் இந்த அஞ்சு லட்சம் நீங்க புடிங்க இந்த லட்சம் நீங்க எடுங்க அல்லது இதோட நான் நிப்பாட்டி என் மீது உங்களுக்கு அஞ்சு லட்சம் தர்றது பொறுப்பு நான் இந்த அஞ்சு மாசம் செக் போட்டு தரேன் நீங்க எடுத்துக்கோங்க அதனால உங்களுக்கு முடிச்சுட்டேன் இந்த சத்துவாக இருக்கிற இது அனாதைகள சொத்தாக மாறும் இது இவருக்கு மௌத்தில நெருப்பாக மாறும் இவர் நினைக்காரு நான் தெரிய சாதனை புரிஞ்சுச்சேன் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்த எல்லாரும் இன்றைக்கு எங்கள்கிட்ட உள்ள ஆகப்பெரிய முசிபத் இதுதான் ஒவ்வொரு குடும்பமும் பெரும் பெரும் குடும்பங்கள் எல்லாம் இந்த சட்டத்தை எடுத்து பாருங்க எல்லாம் செயலாக இருப்பீங்கல்லா அலைய அவர்கள் அவங்க இருந்து நாலு பாடம் அடிச்சேன் முக்தி ஷபீர் அஹமதுல்லா அலையவர்களுடைய மோத்தாயிருச்சு அவன வீட்டுல அவரட தலை வருத்திற்கு பாதிக்கிற மருந்து இருந்துச்சு அவளுக்கு ஏழு பெரும் பெரும் உலமாக்கள் சில தக்கதாரிகள் சில உலமாக்கள் முப்தி தக்கி உஸ்மானி அம்மையாவுடைய பாகிஸ்தான் பெரும் ஆலிமருதப்படுகிறார் அவரும் அவருடைய மகன் தான் ஒரு பெரிய மனிதர் டாக்டர் அப்துல் ஹை அவங்க மையத்துக்கு வந்தாங்க சரியான அளவலையா அறிக்கிறது அப்ப ஒருத்தர் என்ன செஞ்சாரு ஒரு மகன் அந்த மறந்து போக கொண்டு மருந்து ஏழு பேரும் என்ன வராது தத்துவா இருந்த பத்வாவ கேட்க வைக்கும் இந்த பத்துவா இல்ல அவர் அமல் செய்யணுமே கேக்கிறது இல்ல கேட்காமலே போறது ஒரு சிலர் இந்த பெரிய என்ன எனக்கு வருஷமா நான் வளர்க்கறேன் தெரியுமா தெரியும் தான் அதெல்லாம் இல்ல பாப்பா நீ சொல்றது இல்ல விஷயம் இங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்றது நீ விலங்கி செயல்படுது வளர்த்தா மாரமாக அதே உங்களுடைய முடிச்சுக்கொள்ளையளர்க்கிறது நன்மையான காரியம் முறையாக செய்யறதுதான் நன்மை அடையிறதுக்கு வழியாக இருக்கும் புல்ல அந்த நேரத்தில் வளர்க்கும் பொழுது அந்த புள்ளட வாசா யாரு சொல்லி கொடுக்கணும் அதை மறைச்சு கொள்றது மனோ ஈச்சை அதை வெளிப்படுத்துறது அதுதான் தக்குவா இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் தக்குவா சத்வா தக்குவா சத்துவா தக்குவாவை மீறாதீங்க தத்வாவை மீறாதீங்க போர்டர்ல போகாதீங்க மன ஈச்சின் படி வாழாதீங்க தன்னுடைய இஷ்டப்படி எல்லாத்தையும் லேசாக்காதீங்க அவளோ நல்ல மார்க்கம் இந்த மார்க்கத்தை எடுத்து நாங்க செயல்படுத்தினா நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பத்வாவையும் பத்வாவையும் எடுத்து செயல்படவல்ல அல்லாஹின் மனைவர்களுக்கும் தெரிவி செய்வான